அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தருவ குற்றமே பொருளாக காக்க குற்றமே அற்றம் தருவும் பகை குற்றம் அற்றம் தருவும் பகை தருவும்ங்கிறது தமிழ் இலக்கணப்படி போட்டிருக்கு தரும்னு அர்த்தம் குற்றம் பகை தரும் ஆகையினால குற்றம் வராமல் குற்றத்தை மதித்து குற்றம் வராமல் தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு அர்த்தம் பிறவியின் நோக்கத்தை அழித்து அல்லது அரச வாழ்க்கையை அழித்து பகையை தருவது அறுவகை குற்றங்களே ஆகும் அறுவகை குற்றம்னா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இந்த ஆறும் இந்த வெளியில் இருக்கிற பதவிக்கும் ஆபத்து பதவிக்கும் கெடுதல் இந்த மனித உடம்பில் வாழ்கிற உயிருக்கு பெரிய கெடுதல் அதனால சொல்கிற அந்த குற்றங்கள் வராமல் தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறார் ஆ குற்றம் அற்றம் தரும் பகை அறுவகை குற்றங்கள் நமக்கு பகையை உண்டாக்கும் துன்பத்தை உண்டாக்கும் எனவே குற்றத்தை வராமல் அதை பொருட்படுத்தாமல் விட்டுவிடாமல் பொருட்படுத்தி அதை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது கருத்து குற்றம் தன்னிடத்தை ஒருபொழுதும் வராமல் அக்குற்றத்தை வராமல் காத்து கொள்வாயாக ஏனென்றால் அந்த குற்றமே பாதுகாப்பற்ற ஓரிடத்தில் பகைவனாக அமைந்து கெடுத்துவிடும் பாதுகாவல் இல்லாதபோது பகைவனால் தாக்கப்பட்டால் அழிவு ஏற்படும் அதுபோல நம்மிடத்தில் குறைபாடுகள் இருந்தால் அழிவு உண்டாவது திண்ணம் குற்றம் நீங்கி வாழ்ந்தால்தான் அழியாத வாழ்க்கை வாழ முடியும் அறிவு எப்படி தனி இடத்தில் பாதுகாக்கும் கருவியாக பயன்படுகிறதோ அப்படியே அறியாமையால் உண்டாகும் குறைபாடும் குற்றமும் தோஷங்களும் தனி இடத்தில் அழித்துவிடும் கருவியாக கெடுத்துவிடும் என்று இங்கே உபதேசிக்கிறார் கீதையில் பகவான் உபதேசிக்கிறார் பந்துர் ஆத்மாத்மனஸ்த ஏனாத்மயவாத்மனாஜிதா அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவது ஆறாவது அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் எவன் வந்து உடம்பையும் மனசையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கானோ தவறு செய்யாமல் பாதுகாக்கிறானோ அவனுக்கு அவனுடைய உடம்பும் மனசும் இந்திரியங்களும் உறவினனாக இருக்கின்றன எவன் தன்னுடைய உடம்பு மனசு இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்காமல் இஷ்டம் போல் அந்த உடம்பு மனசும் இந்திரியங்களும் அந்த உடம்புல வாழ்கிற உயிருக்கு பகைவனாக சத்ருவாக ஆகி துன்பத்தை கொடுக்கின்றன என்று உபதேசிக்கிறார் இனி பதவரை பார்க்கலாம் அற்றம் பிறவியின் நோக்கத்தை அழித்து அல்லது அரசனுக்கு முடிவை உண்டு பண்ணுகின்ற தருவும் பகை பகையை கொடுப்பது குற்றமே அறுவகை குற்றங்களே ஆகும் குற்றமே அக்குற்றங்களை தன்னிடம் தோன்றாதபடி பொருளாக கருத்துடன் கவனித்து காக்க தன் மனதை காப்பது தலையாய பண்பாகும் பிறவியின் நோக்கத்தை அழித்து அல்லது அரசன் அல்லது தலைவனுக்கு முடிவை உண்டு பண்ணும் பகையை தருவது அறுவகை குற்றங்களே ஆகும் அக்குற்றங்களை தன்னிடம் தோன்றாதபடி கருத்துடன் கவனித்து தன் மனதை காப்பது தலையாய பண்பாகும் கடமையாகும் என்பது பொழிப்புரை குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள்